என்னையும் ஆட்கொண்டார் என்று அங்கே இறந்தோம்மின் பெரு ஏற்கனவே ஏராளமாக செய்திருக்கிறார்கள் என்னையும் ஆட்கொண்டார் அப்படி கருத்து அந்த நிலையானது பெற்ற அவர்கள் பாடி பாடி மகிழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் அவரோட தங்கள அணிவாரத்தை சொல்லிக்கிட்டே அப்படி சொல்கிற பாட்டில் இது ஒரு பாட்டு என்னோடது லம் பாடீரே அல்லது இல்லாத பாடீரே நிலைங்கிறது போட்டுக்கணும் இதன் பொருள் ஞானமும் நியாயமும் அறிவம் அறியப்படும் பொருளும் என்கின்ற பொருளும் திருபடிய பேர் காண்பான் காட்சி காணப்படும் பொருள் கேட்பான் கேட்பது கேட்கப்படுவது இப்படி பதினாலு திருப்படி சொல்வார்கள் கர்மேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரன் அந்த கர்நாளாக பதினாலு பதினாலுக்கு திருப்பி உண்டு நாடிட ஒன்று என்று விசாரிக்கும் போது தோற்றம் என்று நின்றது நாம் ஆன முழு நலம் பாடியீர் நிலை பெற்றிருந்த சொர்வமே நாமிய போர் நலத்தை புகழ்ந்து பாடுங்கள் அல்லது இல்லாமை பாடியீர் தான் அல்லாது அதாவது எப்பொருளும் வேறு இன்மையை புகழ்ந்து பாடுங்கள் இது தன்மை திருஷ்டின் பெயர் இப்படி ஒரு நிலை தான் அந்த பிறகு வரும் பிரலாபதி திருஷ்டி தன்மை திருஷ்டி என்று வேதான் சுடாமல் வரும் எப்படியோ சுடாமல் வரும் அதாவது மித்தையென்று நிச்சயித்து பார்க்கறது ஒரு திருஷ்டி பல திருஷ்டி தன்மை திருஷ்டி என்ன மித்தை என்று பார்த்து அந்த பஸ்து தனக்கு அன்னியும் கிடையாது பழுதி பாம்பு கிடையாது ஒரு பாம்பு ஒட்டிட்டு இருக்கா உள்ளவும் இல்லை வெட்டவும் இல்லை ஒரு தோற்றம் போட்டுவதற்கு ஆதாரமாக இருக்கு பழுதி தான் இருக்கிறது கடலுக்கு அண்ணிமா நீர் கிடையாது அப்போ நீர் வேறு காணல் வேறாருன்னா காணலே தான் நீராக தோற்றுறது ஏன் அப்படி தோற்றுறது ஒரு சாமர்த்தியம் அப்படி இருக்கு வெயில்களுக்கு ஒரு சாமர்த்தியம் ஒன்று அதுபோல் பிரம்மத்தனிடத்தில் அனிவரசிகமாக இருக்கின்ற அந்த மாயைக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்குது பிரம்மத்தை பிரபஞ்சமாக காட்டக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு அத்தகைய பிரமத்தை பிரபஞ்சமாக சாமர்த்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டாக்கா தன்மை திஷ்டன்னு போயிருக்கு தானாக இருக்கிறது அதை தன்மையானந்த பார்க்கடாது அப்ப தட்டுப்படனாலும் தோற்றம் அடி போல தேகாதி பிரபஞ்சமானது வாசமாக இல்லை கண சிந்தனை கனாங்காரத்தினால வரக்கூடியதெல்லாம் பரமாங்காரம் அந்த அகங்காரம் மிகவும் மெலிசாயிடுச்சு என்னாச்சு இந்த நாமர பிரபஞ்சமெல்லாம் சத்திய புத்தி சுக புத்தி பெரிய அளவில் தெரிஞ்சிட்டு இருக்கு இந்த கனாங்காரம் போய் சுபங்காரம் போய் பரமாங்காரம் வரும்போது என்னாவது ஸ்வப்பனத்தில் காண்ட பதார்த்தங்கள் ஜாக்கிரத்தை வந்த பிறகு எப்படி மித்த என்றும் பொய்யும் நிச்சயிக்கிறோமோ அப்போது இருந்த பதார்த்தங்கள் எல்லாம் ஜாகிரத்தில் வந்து இல்லாமல் போயிடுது ஆனால் கண்டது வாஸ்தவமே செஞ்சு புதியோடு கண்டோம் மலைகள் ஆறுகள் சூரிய சந்திரர்கள் எல்லாம் தான் கண்டோம் இப்போ ஒன்றும் காணுவேன் ஜாகிரத்தை வந்த பிறகு எங்கே போச்சு ஒரு தோற்றம் நிச்சயம் பண்ணுறோம் அந்த தோற்றம் எங்கே நடந்தது ஆத்மா நடந்தது ஆத்மா அப்படி இருக்குது தச்சானந்தமாக இருக்குது அதிலிருந்து பிரியாமல் தான் இருக்கிறது ஜாகிர வந்த கூட பிரியல தோற்றம் ஞாபகத்து வருது ஞாபகத்து வந்தால் அதனுடைய கனம் என்ன அகலம் என்ன நீளம் என்ன சொல்ல முடியுமா சொல்ல முடியாத ஒன்று அதையும் சொல்லிய அடிப்பட்ட அந்த நிலையை ஜாக்கிரத்தில் வந்த பிறகு அது வெறும் பொய் மித்தே என்ன நிச்சயிக்கிறோம் அதே போல தான் தத்துவஞானம் வந்த பிறகு தேகாத பிரபஞ்சமெல்லாம் வெறும் தோற்றமும் நிச்சயம் வரும் பிருவ எப்படி ஜாக்கரம் வந்தவரை மித்திய நிச்சயிக்கிறோமோ அப்போ இதே ஜாகரத்து பிரம்ம ஜாக்கிரம் விசாரத்துக்கு போய் வரது எனக்கு அப்போ இந்த நாம இப்பதான் பிரபஞ்சம் ஒரு தோற்றமும் நிச்சயம் வரும் இடத்துல சாதாரணமாக இருக்கிறது அது இருக்கணும்னு தெரியாமல் ஒரு தோற்றமாக இருக்குது சினிமா திரும்ப தடை பார்த்து இல்லையோ தோற்றம் உண்டோ பயங்கரமான தோட்டம் எல்லாம் இருக்கோ புதன் தோன்றுது மழை ஆறு குளம் சமுதெல்லாம் தோற்றுது சூரிய சந்திரெலாம் தோற்றுது அது சண்டை போட்டுக்கள் எல்லாம் சத்து சேர்த்து போகிறாங்க ரத்த கரையோ இருக்கிறதில்லை மழை கொஞ்சம் அணைகிறதும் இல்லை வெயில் அடித்தா சூடு ஏறுறது கொஞ்சம் கூட எரிபாடு ஆனாலும் தோற்றம் உண்டு திரைக்கு எந்த மாதிரி ஆபத்து கிடையாது அதுபோல் இங்கே ஆத்மாவுக்கு எந்த மாதிரி ஆபத்து கிடையாது எல்லா விஷயங்களும் இந்த நாமச்சத்தில் தோற்றம் உண்டு விவகாரம் உண்டு அது வாஸ்தம் அல்ல அதுவாறு எங்க நடக்குது திரையில் நடக்கிற மாதிரி ஆத்மா நடந்துக்கிட்டு இருக்கு நான் சச்சிதானந்தன் பரமாத்மா சச்சியானந்தபுரமும் இதில் எப்படியோ நடந்துக்கிட்டு இருக்கு அது என்னதுன்னு சொல்ல முடியாது அனுக்சனியும் அப்படி இருக்கிறதுனால சரி நடந்துக்கிட்டு இருந்தேன் எடுக்கிட்டு தான் நடக்காட்டால் போகட்டும் எனக்கு எந்த விதமான கெடுதலும் இல்லை நன்மையும் இல்லை நான் எப்போதும் அடுத்த இருக்கிறேன் என்ற நிச்சயம் ஞானிக்கொண்டு அது நிச்சயத்தினாலே தென்மை தீட்டென்பேரு தானாகவே எல்லாமே இருக்கு தனக்கு அணிவு எதுவுமே கிடையாது என்பது அங்கே கருத்து அதனால தான் அல்லாது இல்லாமை பாடீர்கள் தான் அல்லாது அதாவது எப்பொழுதும் வேரின்மையை புகழ்ந்து பாடுங்கள் நிலை பெற்று இருந்த சொர்வமே நாமாகிய பூ நலத்தை புகழ்ந்து பாடுங்கள் அது சொருவம் நானும் நிச்சயம் பண்ணிட்டோம் இப்ப பிரபஞ்சம் எங்க இருக்கு ஓடி போகல தான் அது ஆனாலும் வேறு இல்லாமையே புகழ்ந்து பாடுங்கள் அல்லாது அல்லது சரிதான் இல்லாம அல்லதா இருந்தால் கூட இல்லாமே அது எனக்கு அமை இல்லை இப்படிப்பட்டனா அதே போல கனங்காரம் பாவனைதான் சுபங்காரம் பாவனைதான் இந்த பரமாங்காரம் பாவனைதான் இந்த பாவனைக்கு இந்த ஞானம் உண்டாகும் இந்த ஞானம் வந்து வர்றது ஞானிகளுக்கு அனுபவம் நமக்கெல்லாம் பரோட்சம் சாத்திர வருமானத்தை ஒத்துக்க வேண்டியிருக்கு ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையையும் நமக்கு அந்த கொண்டாத பாடுங்கள் மதியிலியா உழல்கின்ற நம்மை மானுடனாய நாள வந்த அதிசய மே நினைந்தாடீரே ஆர் செழுந்தார் செழுந்தாடீரே என் பொருள் மதியிலியா ஆத்மா அனாத்மா ஞானமின்றி உழல்கின்ற பிறப்பு இறப்பில் சொட்டுகின்ற நம்மை நம் போன்ற விவேகமற்றவர்களையும் இதுதான் பக்குவிகளையும் செஞ்சார் அப்பகுதியும் ஆட்கொண்டார் நர்த்தம் மானுடன் ஆய் மண்ணுலகில் மனித வடிவமாய் அவன் அந்த பரம்பொருளே ஆள வந்த ஆட்கொள்ள எழுந்தருளிய ஐசியமே நினைந்து இது ஆச்சரியத்தை இந்த ஆச்சரியத்தை எண்ணி என்ன என்ன ஒரு வரம்பொருள் பக்தானு கருவமாக உருவம் தாங்கி வருவது என்று சாஸ்திர சம்மதம் நீ ஆளாம் கட்டியாது அடிப்பது போல் அப்படி போல் அந்த காரணப்பருவமானது பக்தருடைய பரிபாக தகுந்த மாதிரி ஞானம் கொடுக்கணும் என்று குருநாதனாக வர்றார் அப்படி வரும்போது அவர் பக்குவம் அப்பக்குவம் பாராமல் தன்னை சரணடைத்த அனைவருக்கும் ஞானம் கொடுக்கிறார் என்ன சொன்ன மாதிரி கொஞ்சம் பக்குவில கூட பகுப்பட்டு பக்குப்படுத்துறது தான் அப்படி போல் அப்பக்குவிலா இருந்தவர்களோட சரணிழந்த காரணத்தினாலே அவளையும் கடைத்திற்கு விடுறது தான் அப்படிப்பட்ட சாமர்த்தியம் எல்லோரும் கிடைக்குமா சுருபானந்தர மாதிரி தான் கிடைக்கும் அவள் யார் காலப்புறமே தான் காலப்புறமே காரிபுரமாக அதாவது குரு மூர்த்தமாக வந்தது அடுத்து குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வரக குரு சாட்சா பரபரமம் தஸ்மை சிறு குரவியே நமக்கு ஆனார் குரு நேரடியாக பரபரம் தான் குருவு கண்டிப்பாக பரபரம் கிடையாது அவரே விஷ்ணு பிரம்மாஸ்வரர் துகார் மூன்றும் அவர் தான் காரணப்புறம் அவர் தான் சுத்தப்பரம் அவர் தான் எதனால சுத்தப்பறம் அவரு தத்துவம் கொடுக்கறதுனால அவரு இருக்கிறதுனால நாம் புகழ்ந்து பாட வேண்டும் மாடனாய் மண்ணுலகில் மனித வடிவம் தாங்கி வந்திருக்கு அவன் அந்த பரம்புரலே தான் நம்மை ஆட்கொள்ள எழுந்துகள் இருக்கிறது இது அதிசயம் இந்த ஆச்சரியத்தை நினைந்து நினைந்து ஆடிர் விளையாடுவர்களாக ஆறுத்து எழுந்து ஆர்த்தெழுந்து ஆடிர் கைகோர்த்து எழுந்து கைகோர்த்து எழுந்து விளையாடுவர்களாக ஆகியதெல்லாம் சந்தோஷ மிகுதி இப்போதும் எல்லா சந்தோஷத்தில் ஆடுறாங்க பாடுறாங்க தற்காலிகமான சந்தோஷம் எல்லாம் இது நிறைய சந்தோஷம் இல்லை விளையாடு பார்த்துட்டு போன கூட அங்கே பல விவரங்கள் இருக்கும் தூக்கம் கொடுக்கிட்டு இருப்பாங்க இது அப்படி இல்லை எப்போதும் சுகமே தான் இந்த சுகம் என்ன வெளிப்பாட்ட சுகம் அவ்வளோதான் உள்முகமாக சுகம் எப்போதும் இருக்கும் அவர்களுக்கு மன அமைதி உதாசீனம் இதில் அறிஞ்சிருக்கிறதுனால அது சாமானிய சுகம் இருந்துக்கிட்டே இருக்கும் இது விசேஷ சுகம்னு பேர் அவர்களுக்கு விசேஷ சுகம்தான் வரும் சாமானிய சுகம் அன்யானே கிடையாது இப்போ என்ன இருக்குது சாமானிய துக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது விசேஷத்துக்கும் ஒரு வெளிப்படும் ரெண்டும் உண்டு ஆகவே இதில் தற்காலிக சுகம் எல்லோருக்கும் உண்டு உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் தற்காலிக சுகம் வரும் தற்காலிகோம்னால் சிறிது காலம் அல்லது சிறிது அளவு இது தவிர வேறு இல்லை இது இது விசேஷத்துக்கு அவ்வளோதான் வரும் ஞானிகளுக்கும் சிறிது காலம் சிறிது அளவில் வர்றதுதான் விஷய சுகம் ஆனால் எப்போதும் இருக்கிற சுகம் சாமானியே இருக்கும் அஞ்ஞானிகளுக்கு அது கிடையாது ஆகவே இந்த நிலையை தெரிந்து ஆடுங்கள் ஆடிக்கொண்டே இருங்கள் கைகோர்த்து ஆடுங்கள் சொன்னாங்க துன்பமே என்றையும் மிக பாடி பாடி எழு ஆடி நன்றி தரும் கனமானதெல்லாம் பட நட்டமிட்டே அஞ்சு பரணி மூலமும் அதுவேதானது விளக்கோரையும் முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் குணலை வாழ்த்து தோத்திரமாகிய உணலை வாழ்த்து குணநிலையம் சொன்னால் பாடி பாடி வாழ்த்துவது கைத்தட்டி ஆரவாரம் செய்து பாடுவதுன்னு அர்த்தம் சந்தோஷ வீதியினாலே அப்படி பாடுறது அவர்கள் அம்மந்தாரில் இருந்தும் கூட ஞானம் கிடைச்சது சொருபானுஷாமியுடைய மகிமையினாலே சாமானிய மக்களெல்லாம் ஞானம் சொல்லப்படும் அந்த கூழ் வார்ப்பு கூடுவார் பண்ணால் தத்துவ ஞானத்தை யாராவது நாடி வருவாரோ அவர் சொல்கிறது தான் அவர் சொல்லப்பட்டதுனால அவர்களும் ஞானம் அடைந்தார்கள் என்று பின்னால் சொல்கிறார் அவருடைய சன்னிதானத்தில் எல்லோரும் சமாதி கொடிடுமா அப்படிப்பட்ட மகிழ்வு உள்ளது அப்படிப்பட்டவர் சன்னிதானத்தில் அபக்கூர் அப்போர் என்று பாராமல் எல்லாருக்கும் ஞானம் கொடுத்தாருன்னு சொன்னால் அது சாமான்யன் சொல்ல முடியுமா ஆனால் அப்படிப்பட்ட அவரை அவர் ஏன் கொண்டாட மாட்டார்கள் பாடிப்பாடி ஏன் குதிக்க மாட்டார்கள் கைச்சட்டி கும்பாலம் போட மாட்டாங்க போடத்தான் செய்வார்கள் சாதாரணமான விலை இதுக்கே இவ்வளோ கும்பாலம் போடுறாங்க கோவத்தில் ஒரு காசு இருந்தால் கோடி கூட ஒரு பாட்டு வம்பாங்க சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு காசு கிடைச்சா ஆட்டம் போடுவாங்க அப்படி இருக்கும்போது நிறைய பணம் கிடைச்சபடி இருக்காங்க அதே போல் சாதாரண இந்த டப்பாங்குத்தி பாட்டுக்கே குதிக்கிறாங்க அப்புறம் நல்ல பாட்டு இருந்தா சும்மா இருப்பாங்களே அன்னைக்கு பாருங்கள் வாழும் கலைக்காரங்க அவர் ஏதோ பானு இருக்கிறேன்னா குதிக்கிறாங்க பாருங்க என்ன வேடிக்கை இந்த விதுக்கு அல்பயத்துக்கே இப்படி குதிக்கிறாங்க அவங்க அவரை ஞானம் வந்தால் குதிக்காமல் இருக்கப்பாங்களேன் இப்போ பொம்பளைக்கெலாம் ஆட்டம் போடுறாங்களே அவளை ஆட்டம் போடுறாங்க நம்ம சந்திரசேகரன் மாமாய் அவர் என்ன குதிக்கிறேன் என்று பலகால் தொழுமழும் புரியும் நின்று பலவாக செய்த அன்பினோடே அப்படி சிசியன் இப்படி பலகால் இயந்திரிக்கிறது விழுகிறது அப்புறம் கும்புறது இப்படியெல்லாம் படித்ததாக சொல்லப்படுது அதுபோல இங்கே அதன் பொருள் என்று இவையே என்பதான இப்புகழையே ரெண்டு சொல்லு போடுகணும் மிக பாடி பாடி மிகவும் மீண்டும் மீண்டும் பாடியும் எழுந்து விழுந்து எழுந்தும் ஆடி எழுபவராயும் மீண்டு விழுந்து எழுபவராயும் விளையாடி விளையாடியும் நன்றிதரும் கணம் நலமுண்டாக்கும் சற்சங்கம் ஆனது எல்லாம் ஆகிய கூட்டம் அனைத்தும் நானாயுதம்பட நட்டம் விட்டு பலவிதமாயிருக்கிற நடனங்கள் அடினவராய் என்று சொன்னார் இது உலகம் அப்படி போல அந்த மகிழ்ச்சியினுடைய எல்லையே கிடையாது தானூராசாமி சொல்றார் சிவானந்த மகிழ்ச்சி வாழ்வன் சொல்வே என்றான் சிந்தையில் எழுந்து போங்கி ஜெகமலாவின் இறந்து தேங்கி அந்த மலரடி வணங்கினேன் வந்து சந்தோடு அதிசயத்தால் நித்தம் ஆடுவன் காணமை அறிந்த சத்தியம் பதினாலு ரூபா தாண்டவாயில் அழைத்தார் அத்தனை மயமையுள்ளார் அன்னையும் அப்படி முன்னாலே அவர் தெரிஞ்சு போச்சு ஞானம் வந்து தாண்ட மாடுவான்னு தெரியும் அதை தாண்டராயன்னு கூப்பிட்டாரான் தாண்டவராயா வாடினாரான் அப்போது இவன் ஞானம் வரும் இவன் தாண்ட தாண்ட மாடினும் அவர் தெரிஞ்சு போச்சான் அப்படிங்கிறார் முன்னுமே இருந்த சத்தியமதனாளன்ற தாண்டவன் அழைத்தார் அழைப்பாரா அப்படிங்களா தத்துவ ஞானத்தின் மகிமை என்ன கடைசி நிலை அதுதான் அதுமேல் விருத்தி இல்லை தாண்டகார் விருத்தி அதுதான் அதான் ஞான சொல்கிறது ஆகவே மகிமையினாலே அவர்கள் ஆடல் பாடல் செய்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது பொருள் வரவு செலவு கர்மத்தால் வந்து போகும் பிறப்பு இறப்பாய் உரு பழைய வழி பொருந்திய அனாதியான மார்க்கம் ஒழிய மொழியும் அழியும்படி தத்துவ ஞானோபதேசம் செய்த குறவன் அடி சர்க்குருநாதன் திருவடிகளை பறவி இடு குணலை பல பலவே வணங்கி வாழ்த்தி கைத்தட்டி பாடி ஆடும் ஆடல்கள் பரப்பல அதனால் கர்மத்தால் வந்து போகும் பிறப்பெல்லாம் போயிடுச்சு இனிமே கிடையாது பிறப்பு இல்லை நிச்சயம் ஏற்பட்டு போட்டுச்சு நிச்சயம் போட்டு ஆயிடுச்சு அப்புறம் எப்படி அவர்களுக்கு சந்தோஷம் வந்தது இப்போ நாசிகர் இருக்காங்க அவங்களும் பிறப்பில்லைன்னு தான் சொல்கிறாங்க கிறிஸ்தவர் இருக்காங்க முஸ்லீம் அவங்களும் பிறப்பில்லையான்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன ஒன்று தானே என்ன பெரிய ஞானம் ஆயுது என்ன அவங்களுக்கு இவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு பிறப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க இவர்கள் ஞானிகள் சந்தோஷமாக இருக்காங்க ஒரு சென்றது கருதால் அழைச்ச நினையார் அந்த மனம் இருக்கு இவனுக்கு அப்படி இருக்கா கிடையாது இவனுக்கு ஊர் பட்ட அப்புறம் எப்படி பிறப்பில்லாம் போகும் மனமானது ஒரு ஆசை இருந்தாலும் அதுக்காக பிறந்த ஆகணும் அது அவனுக்கு பிறக்காம இருக்க முடியாது ஐயா மனமாவது ஒன்னாவது செத்துப்பட்டி எல்லாம் அழிஞ்சு போகுது அப்படின்னு சொன்னான் அப்படி அழியக்கூடியதுன்னு நிச்சயம் இருக்குமே ஆனால் அமைதி இருக்கணும் அல்ல வாழும் காலத்தில் அமைதி இல்லையே அப்ப அமைதி இருந்தாலும் அந்த கொள்கையை உடன்பாடுன்னு அர்த்தம் செத்து போயப்படுறியா அப்போ செத்து பயப்படப்படாதில்ல ஞானே பயப்படுறதில்லையே சாகன பயப்படுறாங்களே அவங்க பயப்படுறது இல்லையா அந்த அந்த மனோபா இருக்கா பிறப்பில் சொல்ற இறப்பில்லை செத்து போன ஒண்ணு எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்ற அதனால மீண்டும் பிறப்பில்லைன்னு சொல்றேன் சரி இருக்கட்டும் சாகத்துக்கு பயப்படுறியா அது என்ன காரணம் ஏன் செத்து போகணுமா அப்படின்னு பயப்படுறிய அவங்க பயப்படலையே ியவர்த்த வாழ்நாலும்ல்லரும் பகல் நீர்வாடினால் அறிந்து கொள்ளும் எம்மா வந்தா கொண்டா எடுத்துட்டு போ அப்படிங்கிறான் சொல்லுவானா ஓடி போறானே ஓடிச்சுக்கிறானே அப்போ பிறப்பு இல்லன்னு சொல்றோம் பயப்படாம இருக்கணும் அல்லவா ஏன் பயவாசி இருக்கு அதனால அறியாவின் அஞ்ஞானத்தினாலும் சொல்ற நாசிகளை ஒரே உண்மையால் சொல்லப்பட்டதெல்லாம் பிறப்பில்லைன்னு அப்புறம் அதான் படித்தான் ஆனால் ஞானி அப்படி இல்லை உண்மையை உணர்ந்து உண்மையாக பிறப்பில்லைங்கிறது மனதில் பூர்ணமா தீர்மானம் ஆயிருக்கும் சந்தி இல்லை அவனுக்கு சந்திவரது இல்லாம போச்சா நேராளமா இருக்கு இதுதான் வித்தியாசம் போயிடுது ஆசிரியர் கர்மத்தால் வந்து போகும் பிறப்பிறப்பாய் பொருந்திய அனாதியான மார்க்கம் அழிஞ்சு போச்சு அழியும்படி தத்துவ ஞான உதயம் செய்த சர்க்குணன் திருவடியிலை வணங்கி வாழ்த்தி கைதட்டி பாடி ஆடும் ஆடல்கள் பற்பல கழிய உளம் அழிய உணர்வழியும் குறைகள்கள் பரவிய பல பலவேரை கழிய வாக்கும் மோனமுறவும் உளம் அழிய மனம் சங்கற்ப விகற்பம் மறவும் உணர்வு அழிய நாமரூப பிரபஞ்ச ஞானம் மறவும் அணையும் குறை கடல்கள் அழியப்படுவதான சிலம்போ ஒழிக்கின்ற குருநாதன் திருவடிகளை பரவி இழு குணலை பல பலவே வணங்கி வாழ்த்தி வீராவேசத்துடன் கர்ஜித்தாடும் ஆடல் பற்பளவாம் அதனால அவர்களுடைய மனம் வாக்கு காயப்படி மௌனம் சங்கல்பிகள் மூலம் அழிஞ்சு போச்சு நாமச்சம் சத்தியப்பூ பற்றி போயிடுச்சு அப்படி இருக்கும்போது அந்த மனசுக்கு சந்தேகங்கள் இல்லைகளை தான் செய்யும் மனது எதையோ நாடி இயங்குமையானால் வராது என்ன பண்ணுகலமாக இருக்கும் எந்த பொருளையும் ஏக்கம் இல்லை அபியாசிகளுக்கு ஆத்மாவை அடையணும்னு ஆசை உண்டு சுரூபஞானம் வரணும்னு ஆசை உண்டு அவங்களுக்குன்னு குந்தனும் கிடையாது பிரபஞ்சத்தில் பந்தம் போகவில்லையா வாசனை போகவில்லையா கவலை உண்டு எங்க குழந்தை வரப்போது அஞ்ஞானிகளுக்கு சொல்ல வேண்டியதில்லை அப்புறம் அபியாசிகளுக்கு அப்படி இருக்கும்போது ஞானிகள் எப்படி அவர்கள் இதெல்லாம் தாண்டினவர்கள் அவர்களுக்கு சருதுக்கு பரமானந்த பிராப்தி அனுபவமாக தேரியுது அப்போ குதிரை வரத்தான செய்யும் அந்த மனசுக்கு சந்திய விரதமோ அல்ல பயமாசையோ சந்திபு சிவபுத்தியோ எதுவுமே கிடையாது குடுபட்ட மனசு அது ஆனந்தமாக இருக்க முடியும் எதனால அமைதியாக இருக்க மனசு அமைதிக்கு பின்னாலே ஆனந்தம் பானமாகுது ஆனந்தம் எங்க இருக்கு உலகத்தில் ஒரு காண பொருள் காணா போச்சு வச்சுக்கோங்க காணாத போனா சந்தோஷம் கண்ட பிறகு கூட கொஞ்ச நேரம் கிடைச்சா சந்தோஷம் வர்றதில்ல பார்த்தோட சந்தோஷம் வந்துடும் ஆகா கடிச்சு போச்சு என்ன காரணம் வாஜித எதிர்பார்ப்போம் எந்த பொருள் விருப்பம் கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமோ அந்த பொருள் கிடைக்கும்போது அது மனமான சந்தித்து விடுபட்டு அமைதி அடைகிறது அமைதி அடையும் போது ஆத்மாவுடைய ஆனந்தம் பிரதிபலிக்கும் அப்போது சந்தோஷம் ஏற்படும் எதுவரைக்கும் இருக்குன்னா அந்த பொருள் மேலே உபயோகம் அல்லது தேவை எது வரைக்கும் இருக்கும் அது வரைக்கும் தான் சரி கிடைச்சி போச்சு அப்புறம் என்னென்ன இருக்குன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்புறம் படைப்பிடிக்கி சங்க சங்கடம் சந்திரும் மட்டும் இல்லை மற்ற சங்கடங்கள்லாம் வந்து புரிந்துடும் ஒன்று போகணும் அது இதே போல தான் இங்கேயும் அபியாசி நான் பிரம்மஸ்வரபன் சச்சிநானந்த நிலை அடைந்திருக்கிறேன் அடைய வேணும் முயற்சி பண்ணுகிறேன் எப்படின்னு ஏற்கிறதுக்கிட்டே இருக்கு அவனுக்கு ஏதாவது ஊற்ற அது ஏக்கம் எவ்வளோ போகுது சுரபதேசம் வரும்போது போயிடுது அப்போ தான் சுகம் கிடைக்கும் நாம் எழுதி பார்த்த பொருள் தான்னு மனசு ஓடுந்தும் ஒருவனுக்கு முத்தி இச்சையே இல்லை பிரம்மஸ்வரபத்தே ஆசை இல்லைப்பா உனக்கு தத்யானம் கொடுக்க சொன்னா ஏத்துக்கு யாரு கேட்டாங்கம்மா தத்யானியான விருப்பம் இல்ல விருப்ப ஒடுங்க முடியாது விருப்பம் இல்லாத உதாசீன பொருளுக்க ஒடுங்காது அப்ப உலக பொருள் அப்படி அதே மாதிரி சொரூபத்திலயும் நமக்கு ஆசை வரணும் இதெல்லாம் துக்கமயம் சொருபம் ஆனந்த மயம் சுவயானந்த இருக்கு அடையத்தக்கது அதையோ அடைவேன் அதுக்காக பாடுபடுவேன் எந்த கட்டம் ஏற்றுக்கிறேன் என்று இப்படிப்பட்ட சிந்தனையோடு முயற்சி பண்ணும் போது ஒரு நாள் கிடைக்கும் போது அந்த மனசு பொருள் அமைதியடையும் அப்பதான் அமைதியடையும் அப்ப மீண்டும் அமைதியிலிருந்து விடுபட விடுபடாது காரணம் என்னன்னா அதை விட இன்னொரு பொருள் இருந்தா விடுபடும் ஒரு பொருள் விருப்பம் வந்தோம்னா அந்த பொருள் விருப்பம் போன இன்னொரு பொருள் விருப்பம் வருது அப்ப அது கிடைக்கும் கிடைக்கிற துக்கப்படுறோம் ஏன் சிறு பொருள் தான் அவங்க கண்டதெல்லாம் பெற்றதின் விருப்ப முறை பிராதனை விரும்புகிறீர்கள் அப்படின்னா எந்த பொருள் கிடைச்சு சின்னதா போயிடும் நமக்கு கிடைக்காத பொருள் பெருசே தான் அது அந்த பொருள் கிடைச்சா அது காரணம் என்னன்னா எல்லா பொருளும் சின்ன பொருள் தான் மாயி மாயாக்காரி உலகமே கிடைச்சாலும் சின்ன பொருள் தான் ஏன் நம்முடைய அதிர்ஷ்டத்தின் பெருசல்லவா அது பெரிதனுடைய பாவனை இருக்குல்ல அந்த பாவனையினால இது சின்னது இது திருப்தி இல்லையு சொன்னாங்க ஆக பெருதுக்கெல்லாம் பெரிதா இருக்கிற அது பிரசனம் கிடைச்ச பிறகு இன்னொரு பொருள் இருந்தாலும் இல்லாமல் ஆசை வரும் இன்னொரு பொருள் தான் இல்லைன்னு நிச்சயம் பண்ணிக்கிட்டோமே அப்புறம் அந்த மனது சஞ்சலம் எப்படி வரும் அதனால்தான் கிடைத்திருக்கிற பொருள் எதுவோ அது கிடைச்சிட்டு சொன்னா அப்புறம் மீண்டும் அதற்கு மேலான பொருள் இல்லாத காரணத்தால மனதில் சஞ்சலமோ ஆசையோ பயம் வரது நியாயம் இல்லை உலகப்பொருள் எது கிடைச்சாலும் அதுல அதுக்கு மேலே சக்கரவர்த்திக்கு இது உலகத்திலே கடை விடுவது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லப்படுது இந்த உலகத்தில் இருந்து மரணம் ஒன்றால உண்டு தெரியும் உனக்கு செத்தப்பறை எப்படி ஆகணும் முன்னோத்துக்கு போனால் ஆசை இருக்குல்லா அப்போ அதுக்காக யஞ்யாக்காரங்க செய்கிறானா இல்லையா ஆசைப்படுறான் இல்லை அப்போ அந்த காலம் இருக்குல்ல அப்புறம் அங்கே போயிட்டாங்க அங்கேயும் படித்திருக்கிறவங்களே அத்திலாம் இருக்கு சொர்க்கத்தில் பல பிரிவுகள் அந்த லோகம் நல்லா இருக்கு இந்த உலகம் நல்லா இருக்குன்னு அங்கே இப்போ சொல்லுவாங்க ஏன் சாஸ்திர வருமானம் இருக்கு அப்போ அதிகமாக ஆசைப்படுவாங்கல்ல இப்படி பதினாலு வகை விசயானந்த சொல்லப்பட்டு தேவர் கந்தர்கள் அது அது என்ன பாட்டே இருக்குறதுனால இந்த உலகம் முழுமையும் ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் கூட அதுக்கு மேலே இருக்குன்னு தெரியுது தெரியும் போது சினிமா போகுது ஆனா தத்துவானம் வந்த ஞானிக்கு இதை விட இல்லை இதுதான் பெருசு என்ற ஒரு நிச்சயம் இருக்கிறதுனால அந்த மனசுக்கு ஆட்டம் கிடையாது அசிதி கிடையாது ஏமாற்றம் கிடையாது அப்படியே அடங்கி போகுது அது எந்த காலத்தை கொண்டும் சஞ்சலத்துக்கு இடமே இல்லை அப்படி இடம் இல்லாத காரணத்தினால பூர்ண அமைதியும் போயிரு மனது பூர்ணம் அப்படின்னு போகுது பூர்ணமா ஒழுங்கின மீண்டும் அது ஒழுங்கத்திலிருந்து விடுபாடு வர்றதில்லை என்ன உன்ன போல் கிடையாது அப்ப அந்த மனமானது எப்போது அமைதியே இருக்கு அது எப்போது அமைதி இருக்கிற நிச்சயம் வந்ததனால்தான் எப்போது சுகம் தோட்டிக்கிட்டே இருக்கு அதான் சொல்றது காரணம் ஆத்மாவின் சுகம் கிடைக்கிறது எல்லா சுகம்ங்கிறது உழவு போடையும் கிடையாது அது ஆத்மாவுடைய சுகமானது மனதிலே எப்போதும் கிடைத்துக்கொண்டே இருக்கு அப்போ அதனால தான் அவர்கள் பேரானந்தம் பெற்றவர்கள் அவர்கள் பிறகு விளக்கம் அனுமதிக்கிறார்கள் என்று சொல்றதால் அதுதான் மனைவிதான் காரணம் மனைவி தத்துவம் தவிர முழுமையானிமையை தெரிஞ்சுக்கணும் அப்ப தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு ஆசை வரும் ஆசை வராது இப்ப சினிமா விளம்பரம் பண்றான் பண்றதுனாலதான் போறேன் யாரும் போவாங்களா பால் போட்டு ஒட்டி கவர்ச்சி படங்கள் போட்டு அது விளம்பரம் பண்ணும் போது போய் பார்ப்போம் ஆசைப்படுது சினிமா கோட்டை ஒண்ணு போயிருக்காங்க யாரும் போற அஞ்சா போவாங்க அஞ்சாறு பேர் விளம்பரம் எவ்வளவுக்கு எவ்வளவு செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது மக்களிடத்து கவர்ச்சி உண்டாது இந்த பொருளுக்கும் விளம்பரம் பண்ணி கவர்ச்சி வராது கவர்ச்சி போடுற பொருள் படிய அதிட்டம விளம்பரம் பண்றது வயிறக்கடையில் போய் வயிற வாங்க போறவன் அப்படின்னு அங்கேயே வாங்க போறவங்க இருக்கும் வயிற கல் எடுத்துக்கிட்டு சந்தையில் வச்சுக்கிட்டு இது வயிறக்கல்லு இது பத்தாயிரம் பேர் சொன்னாக்கா கண்ணாடிகள் வச்சுக்கிட்டு வைரமுங்கறியாம கண்ணாடிகள் தெரியும் நினைக்க மாட்டேன் கண்ணாடி கல் இது என்ன ரெண்டு ரூபாய் ரூபாய் கொடுப்பாங்க பத்தாயிரம் ரூபா சொல்ல அப்படி அந்த மகிமை வாங்குறாளுக்காக தெரிய முடிய விற்கிறாங்களுக்கு தெரியும் மற்றவர்கள் என்ன தெரியும் அதுபோல இது வேறேவா நான் ஒன்றும் பொதுக்கூட்டங்களையும் சொல்ல முடியாது இதெல்லாம் இந்த மாதிரி சற்சங்கத்துக்கு தான் பத்தி பேசணும் இல்லையா மற்றவங்களுக்கு சொல்லவும் கூடாது தேவையும் இல்லை நமக்கும் தேவையில்லை ஆகவே இந்த உழந்த ஒரு லட்சியத்தை அடையிறதுக்கு பக்குவிகள் யாரோ அவர்களுக்கு தான் சொல்ல வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கோம் மற்ற பொரு அப்படி இல்லை அதுல விளம்பரம் பண்ணாது கவர்ச்சி உண்டு அதுக்கு இது கவர்ச்சி படாது கவர்ச்சிக்கு இடம் இல்லை அதனால இத்தகைய ஒரு வசுவை சரணடைந்த அப்படிப்பட்ட மந்த அதிகாரிக்கு கால் திட்டம் வந்த சாதனங்களுடைய அவனுக்கு தீவிரதார அதிகாரி அடையக்கூடிய அந்த லாபத்தை கொடுத்தா ஏன் கொதிக்க மாட்டான் அப்புறம் அதிகாரிகள அவ்வளவு கொடுக்க மாட்டாரா அப்படின் ஆடி குதிக்க மாட்டாங்களா குதிக்க மாட்டாங்க அதனால சமதி ஆகவே இந்த மாதிரி ஒரு நிலையை சந்தைக்கு போனாதான் கேக்குமா இல்ல கிடைக்குமான கேக்குமா அப்ப ஏன் என்ன வியாபாரமா இருக்கு அதனால கேக்கு கேக்குமா கேட்காது டிவி பெட்டி இல்லை அப்படியாவது பெட்டி வேணும் ரேடியோ நடந்து போயிட்டா கேட்டு போகலாம் ஏகமா இருக்கிறதுனால அது போல ஆத்மா எங்கும் ஏகமா இருக்கு ஏகமா இருக்கிற ஆத்மாவை அங்கே போய் அடையணும் இங்க போய் அடையணும் கிடையாது இல்லை அதனால தான் சொர்க்கமோ அது பதமத்துகளோ எல்லாம் விருப்பம் வராது காரணம் அதனால போய் அடையிறது பதவிகள் பேரு அங்க போனாலும் சுகம் இருக்கும் திருவாய் நாட்டுக்கோ அமெரிக்காவுக்கு சம்பாதிக்கலாம் போறாங்க அங்க போனா என்ன எங்க போனா என்ன பணம் இருந்தாலும் இருக்கும் பணம் சம்பாதிச்சி வந்தா தான் அங்கே பணம் சம்பாரிச்சி வந்தபோது ஒரு நிச்சயம் இருக்கு அது போல எங்க போனாலும் சொரும்தான் நிறைஞ்சிருக்கு இவங்க போகணும் தேவையில எங்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எங்கேயும் போறதில்லை வர்றதில்லை சுகத்தை நாடி போக வேண்டிய அவசியம் இல்லை சுக வடிவமா இருக்கிறதுனால அல்லது உயர்வு தாழ்வு பார்த்து போறதில்லை எங்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால வியாபாரம் இருக்கிறதுனால எங்கேயாவது அழிஞ்சு போகுமோ அதனால பாதுகாப்பு போலாமன்னா பாதுகாப்புடன் போக வேண்டிய அவசியம் இல்லை ஏத்தியமா இருக்கிறதுனால இது வந்து அழிவு கிடையாது இது ஒரு நாளைக்கு அழிஞ்சு போறது இல்லை சரி அங்கே அமெரிக்காவில் படித்தா பெரிய படிப்பு வரும் லண்டனில் படித்தா பெரிய படிப்பு வரணும் அங்கேயும் போக வேண்டதில்லை எல்லா படிப்புகளுக்கும் ஆதாரமாக அறிவு இதுதான் நாமே அறிவாக இருக்கோம் அப்போ எங்கே எந்த படிப்புக்காக போகிறது இந்த படிப்புக்கு மிஞ்சன படிப்பு இல்லையே ஆமா இந்த படிப்பு படிச்சுட்டீங்கன்னா எது மாதிரி சம்மந்தம் கொடுப்பாங்களா சொல்லுங்க சுகத்துக்குத பைசா செலாம் சுயம் கிடைக்குது மது சர்க்கார் டெல்லி எல்லாம் எழுபது லட்சம் குடுக்கறாங்களா மதி சர்கார் உத்தியோகத்துக்கு லட்சம் ரூபாய் சம்பளம் ஒரு மாசத்துக்கு மத்திய சர்கார் டெல்லியில எல்லாக்கா அதிகாரி இருக்காங்களே லட்ச ரூபாய் ரெண்டு லட்சம் இப்படினு தர்றாங்களா சரி நிம்மதி இருக்கா காலையில் சீக்கிரம் வேறு ஏந்திரிக்க வேண்டியிருந்தா குளிக்க வேண்டியிருந்தா காலையில் பொருள்னு போக வேண்டியிருந்தா வர வேண்டியதா போட்டுக்கு அதுதான் வேலை அவளுக்கு எல்லாத்து இருக்குது அப்படி லஞ்சமும் நிறைய கிடைக்குமா சரி எல்லாம் வாங்கி வச்சுட்டு என்ன பிடிச்சி போட்டாலும் அவன் சம்பாதி போகலாம் என் பணத்தை உனக்கு கொடுமாட்டேங்கிறாலாம் இவன் என் உனக்கு கொடுமாட்டேங்கிறானா ரெண்டு பேருக்கு சண்டை அப்படி இருக்கான் ஆகவே அறிவுக்கு அறிவா இருக்கிறது உலக லௌகிக அறிவுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிற அறிவு ஆத்ம அறிவு அந்த ஆத்மா அறிவு அடைந்த பிறகு நீ எந்த பணத்தை கொண்டு அல்பசுகத்தை அடைகிறாயோ அல்பசுகம் இல்லை அளவிட முடியாது சுகம் இது அப்படிப்பட்ட சுகம் கிடைக்குது அதெல்லாம் பத்து வருஷம் படிச்சா வந்துருது நீ சொல்றீங்களே இந்த ஜென்மத்தையும் வராதுங்கிறீங்களே என்ன பண்றது அப்படி அப்படி ஜென்மத்தில் வரலனாலும் நீங்க எதனாலும் நேரம் சம்பாரிச்சு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுங்களா அந்த சுகத்துக்கு மேலாக அபியாச காலத்துதே கிடைக்குது அபியாசம் படிச்சுட்டு இருக்கே கிடைக்குது எப்படி கிடைக்குது திருப்தி ஏற்படுது போதும்ங்குற எண்ணம் உண்டாகுது இது புத்தி பொய் என்று ஒரு வாக்கு மாத்திரமா சொல்லிட்டு இருக்கோம் அனுபவம் இல்லைன்னாலும் அப்போது அந்த மனசு ஒடுங்குதான் செய்யுது ஒழுங்கு சேச்சையான பானமாக செய்யுது சுக கிடைக்குதான் செய்யுது உதாசீன திசை இருக்கு மன அமைதி அந்த சமயத்தில் வரக்கூடிய நிசானந்தே பேர்மான ஆத்மானுடைய ஆனந்தம் வெளிப்படுது அப்போ அபியாத காலத்திலே சுகம் உண்டு ஆனால் போன சுகம் இல்லை அத்வை அடைந்தவர்களுக்குள்ள சுகம் இல்லைன்னாலும் கூட மற்ற அஞ்சான விட சுகம் உண்டு அஞ்சானிகள் எத்தனை கோடி வந்தாலும் அவனுக்கு உண்மையு இவனுக்கு கிடைத்த திருப்பி தீங்கு உண்டு திருப்பி சுப்பிரமணியம் கேட்டது அன்னைக்கு என்ன சம்பாதி கிடைக்குது போகும் சாமி அப்படிங்க அவனுக்கு ஞானம் வந்துருச்சு பாருங்க அவனுக்கு பாருங்க போகும் சாமி அப்படிங்கிறத பாரு அப்படிப்பட்ட நிலை வந்துருது வந்துருங்க போகுது மனமே பொன் செய்ய மருந்துன்னார் அப்ப அந்த நிச்சயம் வரும்போது அந்த மனம் சஞ்சலம் இல்லாமல் போகுது சஞ்சனமான சச்சியான பானம் ஆகுது அதை வேற என்ன பணம் சம்பாரிச்சு சுகமடைகிறதுக்கு அதுக்காட்சி பணம் இல்லாம வாழ்க்கை இல்லையதா கர்மானுசாருக்க யாரும் கொடுத்துருக்கார் அது கூடுதல் உற்சாக இருக்கலாம் கூடுதல் உரைச்சலுக்காக எங்க வேணும் தேவையில்லை கிட்டத்திரு போடும் இதுதான் அத்வைத்திய ஞானத்தினுடைய பயணம் அப்படியாத காலத்துல இந்த லாபம் அடையலாம் இது இப்படிப்பட்ட நிலையை அனுபவமாக கொடுத்த குருநாதரை ஏன் பாட்ட மாட்டாங்க என்பது கருத்து மதமதனி மயிர் புலகரவே உளமுருகம் குணலை பல பலவே அதன் பொருள் மதமதன மதமதன் அழுக்குறியுடன் மத மத அப்படின்னா அடுக்குலைன்னு போயிரு அதாவது ஒரு சொல்லு பொருள் கொடுக்காது ரெட்டை கிழவுன்னு போயிரு கிழவுன்னு சொல்லு அர்த்தம் குடுகுடுன்னு போறான் அப்படிங்க குடு போறான்னு சொல்ல அர்த்தம் உண்டு ஒரு அர்த்தம் கிடையாது குடுகுடுன்னு போறான்னு சொல்லணும் அப்புறம் பலார் பலார் அடித்தான் பலார் அடிச்சான்னு சொல்ல அர்த்தம் இல்லை பலார் பலார் அடிச்சான்னு சொல்லணும் கும் கும்னு குத்தினான்னு சொல்லணும் கும் குத்தினான்னாக்கே அர்த்தம் இருக்க அது பிரிக்க முடியாது போயிரு பிரிக்க முடிஞ்சாக்கா ஒத்த கிளவி அது ஒரு சொல்லு ரெண்டு சொல்லு தேர்ந்த பொருள் உண்டு மலைமணம் தான் இல்லை சலசலான்னு போதா சில போடல தண்ணி சலசலாம் போதப்பா அப்படின்னாக்கா சலை போச்சு அர்த்தம் உண்டா அர்த்தம் கிடையாது அப்படி போல இங்கே அடுக்க சொல்லுன்னு போயிருக்கு இரட்டை கிழவினு போயிருக்கு மதமதம் என்ன மதமதின்றி அழுக்கு இரு கண்களில் நீர் தாரை தாரையாகப் பெருகவும் மயிர் புலகம் வரவே ரோமம் சிலிர்ப்பு உண்டாகவும் குதுகுது என்ன குதுகு என சொல்லவுடன் குதுகுது என்று அடுக்குறியுடன் உளம் உருகு மனம் மிகுந்த விருப்புடன் கரைந்து உருகி உணலை பல உருகி கைத்தட்டி கூவுகின்ற கூற்று பற்பளவாம் அப்படி சில செய்றாங்க பிரமகீதையில் அந்த தேவர்கள் வந்த பிறகு அவர்கள்லாம் பிரம்மகீனை பார்த்த உடனே ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக ஆனாங்கன்னு படிக்கும் உணவு பார்த்து அந்த மாதிரி ஆட்டை போட்டாங்களாம் அப்படி போல் இங்கேயும் ஒருத்தர் விதமாக ஆட்டை போடுறாங்க என்ற அர்த்தம் கொடிய பவா மொழி செய்த குறைகள்கள் பரவா மொழிய விவாரிலு குணலை மொழிய மொழி பொரு கொடிய பவம் கொடும் பிறப்பை முடிவு செய்த நாசமாக்கிய குறைகடல்கள் சர்க்குருநாதன் திருவடிகளை பரவா முடிய இவர் போற்றா நின்ற இவர் எல்லோரும் இடுகுணலை செய்கின்ற வீராபேச குரலானது முடிய முடிவு இலாது நம்மால் கூற முடியாதாகும் ஏன் அப்படின்னா பாவத்தை நாசமாக்கினவர் முடிவு செய்தார் மீண்டும் பிறக்கணும் என்ற எண்ணத்தை போக்கியவர் பிறப்பு அட்டுருமையை உண்டாக்கியவர் அது நினைச்சாலே மனசை அடங்கி போகுது ஆகவே அப்படி இருக்கிறதுனால அவருடைய ஆட்டப்பாட்டங்கள் எல்லையே இல்லை மகத்தான நிலையை பெற்ற பிறகு அதில் சந்தியபம் இல்லாதனால அவருக்கு சும் வரதான் செய்யும் பாட்டு பாட்டம் உண்டாகத்தான் செய்யும் அதாவது எல்லாம் கிடையாது இருக்கிற வரைக்கும் ஆடி வாழ செஞ்சுக்கிட்டு போக வேண்டியது தான் வழி கிடையாது காலம் போக்கணும் இன்னும் இருக்கிற வரைக்கும் எப்படியோ காலத்தை போக்கணும் வேறு மகிழ்ச்சியாக காலத்தை போக வேண்டியது தான் ஆனால் பென்சன் இவங்களுக்கெல்லாம் பென்சன் அவர்கள் எப்படி வாங்கிக்கிட்டு சும்மா எங்கேயும் சமம் வாங்கிறாங்கல்ல பெண் எப்படி சாப்பாடுக்கு என்ன பண்றது சாப்பாடு கிடைச்சல திருப்தி திட்டம் சாகர வரைக்கும் எல்லாரும் சாப்பாடு வடிக்கிட்டு இருக்காரு ஒரு கர்மானுசாரம் வகையாளர்களுக்கு அது தகுந்த மாதிரி அதே மாதிரி கொஞ்சம் மேன் இல்லை பணக்காரர்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு எல்லாரும் வழி உண்டு சாப்பாடு வழி இன்னும் போச்சு சேர்த்து போயிடுவாங்க போச்சு அவ்வளோதான் கொஞ்சம் சாப்பிட்றாங்கன்னா கிண்ணத்தில் சாதம் இருக்க சேர்த்து போயிடலாம் பாக்கி அவ்வளோதான் தீர்ந்து போச்சு மோர் மணி நேரம் இங்கே உண்டு அதான் இல்லை சாப்பாட்டுக்கு ஈஸ்வரன் வழி வாங்குறாரு அதற்கு இச்சாபர்தான் பிரபலமாக இருக்கு இவருடைய முயற்சி அதிகம் தேவைப்படுகிறது பலப்பிராரதம் கொஞ்சம்தான் அவர் பலப்பிராரம் அதிகமாக இருந்தால் வேலையை பார்க்க மாட்டாங்க அவங்க உட்காந்துக்கிட்டே இருக்கும் பலப்பிராரம் குறைவு இச்சா பிரார்த்தம் துர்பல பரார்த்தம் அமைஞ்சிருக்கிறது ராமபோர்டு வேலை பார்க்கு அப்ப ராமபுரம் வேலை அவனுக்கு இருக்க முடியுது சும்மா இருக்க முடியறதில்லை ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கணும் சும்மா இருந்தால் பொழுது போவாங்க சரி பொழுது போகலையா பிறார்கள் இடம் கொடுத்துருக்கு நீ அது நல்ல வழியாக பயன்படுத்தணுமில்லவா சர்சாசங்கள் படிக்கலாம் சர்ஷா சகாசம் ஏற்படுத்திக்கலாம் ஒன்றுமில்லை பெரியவங்ககிட்ட சகாசம் பண்ணி ஒரு ஜபம் சரி உரிய கேட்டுக்கிட்டால் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கலாமே கொடிக்கணும்னு செஞ்சால் பெரும் பண்ணி வரும்லவா ஒரு லட்சம் ஜபம் பண்ணால் ஒரு மனும தெரியுமே அது செய்யலாம இல்லவா அதை விட்டுட்டு பொழுது போகலான்னு தீ ஒலிக்கு போகிறாங்க தீவு ஓய்வு மீண்டும் மீண்டும் சம்பாதிச்சுக்கிறாங்க ஒரு ஆண்ட வடி பண்ணாம இருக்கார் எல்லாருக்கும் ஓய்வு கொடுத்திருக்கார் அதாவது அந்த ஆரத்த அனுசாரமாக ஜீவனோபாயத்தை சம்பாதிக்கிற வாய்ப்பு கொடுத்துட்டு ஓய்வும் கொடுக்கிறார் அந்த ஓய்வளவில் பயன்படுத்துகிற கூட்டம் மிக மிக குறைவுதான் என்ன செய்யறாங்க என்ன தீவலின் ஒரு பைசா உபயோகம் இல்லை அது ஈடுபட்டு சண்டை போடுகிறாங்க வீண் சச்சரவு சீட்டு ஆடுறது சண்டை போட்டுக்கிறது ம் எத்தனையோ பண்ணிக்கிறாங்க விடி விடிய ஆறு தீபாவளி வந்து விடிவிடி சத்தம் அவங்க கேட்குது அங்கே ஆடுறதில்ல விடிய மாட்டாங்க நல்லபடியாக பயன்பட தெரிஞ்சாதானே இல்லை ஒரு கோயிலுக்காக போங்க அங்கேயே போய் கூப்பிட்டுட்டா இருங்க அங்கே போனாலும் ஊரும் தான் பேசுகிறாங்க கோயில் எல்லாருக்கும் அவர் கர்மானுசாரமாக ஜீவனோபாயத்தை வழிபட்டிருக்கார் அதோட ஓய்வும் கொடுத்துருக்காரு அந்த ஓய்வு அளவில பயன்படுத்திக்கிறதுக்கு வழி தெரியாமல் தரமாடுறாங்க வழி தெரிஞ்சவங்க கூட கஷ்டப்படுறாங்க இது என்னையா யாரு போய் கேட்கணும் அப்படிங்கிறாங்க ஒன்னும் பாரதம் கேளுங்க இல்ல படிங்க இல்ல ஒண்ணும் ஒரு ஜபம் பண்ணுங்க அதுவும் இல்லை கோவிலுக்கு சுத்துங்க நாற்பது சுத்துங்க உட்கார்ந்து இருக்கிறவர்கள் சுத்தனாக ஜீரணமாகும் உடம்புக்கு ஆரோக்கியம் பகவான் அருளும் கிடைக்கும் அது இல்லாமல் கோயிலுக்கு போய் ஊர்வலம் பேசுறாங்க அதுவும் பிரயோஜனம் இப்படி எவ்வளவோ வாய்ப்பு எடுத்தும் அஞ்ஞான காலத்தில் மக்கள் பயன்படுத்திக்கிறதே இல்லை வாழ்க்கையை கருத்துக்கிறான் அவருக்கு எடுத்துக்கிறது என்ன லாபம் மீண்டும் மீண்டும் பிறக்கிறது இறக்கிறது தான் என்ன ஏதோ அதிர்ஷ்டாசமா இருக்கிறவர்கள் சில பேர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது பயன்படுத்திக்கிறாங்க அவர்தான் மேலும் மேலும் முன்னேறாங்க இந்த நாட்டில முன்னேறது பணம் முன்னேற்றாங்க குணத்தின் மதிப்பே இல்லை பணம் வந்து இல்ல குண குப்பை இல்லதான் அது பணம் இல்லாததான் பணம் சம்பாதிச்சுக்கானா நான் வந்தா இப்ப வாழ்க்கை முன்னேறி இருக்கேங்கிறேன் அவன் நல்லவன் யோக்கிய நல்ல சவகாசம் இருக்கேன்னா அவனு படைக்க மாட்டாதாங்கிறான் என்ன பண்றது கருத்துக்கு மேல்லை பண நடக்காது கஷ்ட அவளதாட்டாது ஒண்ணு முன்னேறத்துக்கு வர போறது இல்லை அதனாலதான் போது மங்களை முனசி வச்சுக்கோங்க சொல்றதுதான் கர்மானு கிடைச்சே திருப்தி என்ன அதுக்கு மேல முயற்சி பண்ணி பாருங்களேன் கிடைக்குதான்னு பாருங்களேன் முடியவே முடியாது அந்த மாட்டுக்கு கலத்தி வலிக்கிற மாதிரி இவனுக்கு மனசுதான் வலிக்கும் வழியே கிடைக்காது அது யாருக்கு எல்லாருக்கும் அதுதான் அரசியல்வாதிகா படித்தான் ஒரு எம்எல்ஏ பதவி கிடைக்கும் மந்திரி ஆசைப்படுவான் கிடைக்குமா இருந்தால்தான் கிடைக்கும் மந்திரி முதல்வர் கிடைக்குமா மத்தியில் கிடைக்குன்னு ஆசைப்படுவான் கிடைக்குமா இருந்தா கிடைக்கும் இல்லைன்னு இல்ல ஆசையும் அதிகம் என்ன பண்றது அதனால கர்மத்துக்குடாக நமக்கு கிடைச்சல திருப்திங்கிற எண்ணம் வருமே ஆனால் தானாகவே வரும் இல்ல திருப்தி நான் பகுதி கோடிக்கணியில் சம்பாதிக்க போறேன் தான் வரும் அப்படிங்கிறது பிணக்கு கண்ணக்கிடுமாறு தவிர்த்தவிர கலை பாடி கழித்தனே அநீதி பழனி மூலமும் அயிறுத்தானந்த விளக்குமுறையும் முப்பத்தொன்னாம் அத்தியாயத்தில் குணலை வாழ்த்து இதில் கூழ் வார்ப்புல வந்த பயிர்களுக்கெல்லாம் கொடுங்கண்ணா பல தரப்பட்ட வர்றாங்க எல்லாரும் கொடுங்கோ அப்படின்னு சொன்னது அப்படி சொன்னதில் அவங்களுக்கு ஞானம் வந்துருச்சுன்னு இதெல்லாம் இந்த சொல்லல் கூழ் வாய்ப்பில் வந்த பகுதிகள் பல தர பல தரப்பட்டலாம் கொடுங்கன்னு சொன்னது அப்படி கொடுத்தாச்சின்னு அர்த்தம் கொடுத்த பிறகு அவங்களும் ஞானம் வந்தது அப்படிப்பட்ட ஞானம் வந்தவர்களும் இப்போ கூத்தாடுறாங்க என்பது இப்போ சொல்லிட்டு வர்றாரு அதில் முன்னே சொன்னது மந்த அதிகாரிகள் தீவிரதள அதிகாரிகள் இவங்களை அடைந்து விட்டார்கள் இது பக்குவிலாத அப்புக்கள் கூட அடைந்து கொண்டு வருகிறார்கள் என்பதை பசுகிட்டு வர்றார் அதில் இந்த பாட்டில் அந்த விஷ்டாஜயம் சைவம் என்று சொல்லக்கூடிய அந்த பெயர்களும் ஞானமடைந்ததாக சொல்லப்படுது அவர்களும் தங்களை புகழ்ந்து குன்னாரி புகழ்ந்து பாடுறாங்க அதாவது பிணக்கு வரும் பரஸ்பரம் வாதப்போல் செய்து கொண்டிருக்கும் அறுசமயம் கத்தி சைவம் வைணவம் சௌரம் கனாபத்தியம் கௌமாரம் சாத்தியம் என்னும் ஆறு மதங்களும் தர்க்கம் பேசி பேர் இருள் சேர் மனம் கொண்டு நின்று மிகுந்த அறியாமையைச் சேர்ந்த மனத்தோடு கூடியிருப்பவர்களால் அதாவது பெருமைக்கூடர்கள் கண்ட யானை போல் கணக்கு இடு ஆறு பரம்பொருளை பார்த்து அளவிடும் தன்மையை தவிர்த்த விளக்கிய சர்க்குருநாதனது கடல் இணை பாடி கடித்தனர் திருவடிகளை தோத்திரம் செய்து சந்தோஷம் அடைந்தனர் இஷ்டா தேத பேய் வந்து நானூற்றி அறுபத்தி நாலாம் பாட்டு அல்லது ரெண்டு பேய்களும் சமைச்சண்டைகள் பண்ணுறது சமைச்சண்டைகள் எங்கள் சமயம் தான் பெருசு எங்கள் சமயம் சின்னது எனக்கு சண்டை சண்டை போடுறது தான் இந்த கட்சி இந்த காலத்தில் கட்சிக்கார சண்டை போடுறாங்களே அரசியல் காலங்கள் அப்படி போடல பாசமலமர வருளு பார்வையான் வாழியே பாடுமறை முடிவு நட மாடுவான் வாழியே பாசமலரென முழுதுமேவி நான் வாழியே மாகரரி வரி அவிரு தாளி நான் வாழியே இந்த பாட்டில் நாலு விதமான ரகமான பேய்களும் ஞானமடைந்தால் சொல்லப்படுது நாலு பேர்களும் நாலு விதமாக போட்டு பாசமலர் அற அருளும் பார்வையான் பாசமலம் இருக்கு பதில் இம்போட்டுக்கணும் பாசமலம் அற அருளும் பார்வையான் வாழியே அஞ்ஞானத்தோடு பாவத்தையும் நாசமாக்கிய கிருபாதிஷ்டி உடையவன் வாழட்டும் என்று சில பேர் சொல்கிறாங்க பாடும் மறை முடிவில் நடனம் ஆடுவான் வாழியே சத்தத்தோடு ஓதுகின்ற வேத வேதாந்தங்களின் சிரத்தில் நடனம் புரிகின்றவர் வாழட்டும் கர்மகாண்டிகள் அவரில் வேதம் படித்தவங்க அவர்கள் ஞானம் அடைஞ்சிட்டாங்க அவர்கள் போடுறாங்க வாசமலர் என முழுதும் மேவினான் மனமும் மலரும் சேர்ந்திருப்பது போல் சர்வத்திலும் நிறைந்திருப்பவன் வாழட்டும் மாகர் அறிவு அரிய இருவு தாளினான் வாழியேன் தேவர்களாலும் அரிதற்கரிய இரண்டு திருவிடிகளை உடையவன் ஈடுபடி வாழட்டும் ஆக குருநாதருக்கு நாலு வகைப்பட்ட பேய்கள் கர்மகாண்டி நின்று மற்றவங்களெலாம் சேர்ந்துக்கிட்டு வளர்த்துறாங்க ஏன்னா ஞானம் அடைஞ்சிட்டாங்க அதை சேர்ந்து நாங்களும் ஞானம் அடைஞ்சிருக்கலாம் போகலையே தெரியாது தெரிஞ்சுதான் போயிருக்கலாம் தகவல் இல்லை இல்லை ஓ ஒண்ணுமில்லாதான் அடையிறாங்களா அடைய முடியாத கோஷம் முழு முழுது மர நூறு நான் வாழி பாட்ட சொன்ன புத்தார்ந்திருந்திமடைந்த சொல்லப்படுது அது எப்படி திருந்தினாங்கன்னா அதன் பொருள் கோசமுடு முழுவதும் அற நூறி நூறி நான் வாழியே பஞ்சகோஷங்களோடு மாயை மாயா காரியங்கள் அனைத்தும் இன்றி நாசமாக்கினான் வரட்டும் அவர்களுடைய கொள்கை புத்திதா ஆத்மான்னு பேரு புத்திதான் ஆத்மான்னு சொன்னா இங்க விஞ்ஞானமய கோஷம் பேரு புத்தியும் அகங்காரமும் ஞானேந்திரங்கள் சேர்ந்தது விஞ்ஞானமய கோஷம் அப்படிப்பட்ட விஞ்ஞானமய கோஷம் ஆனந்த் ஆத்மான்னு சொல்லுகிறாயே அதுதான் நானன்னு சொன்னாக்க இப்ப விஷயத்துக்கு அது ஆகுதா இல்லையா என் புத்தி கட்டி விட்டது என் புத்தி நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அப்போ எனது விஷயத்தே ஆகுது எது நானும் சொல்கிறோமோ அது எனதுன்ற ஆனாக அப்போ எப்படி ஆத்மாக முடியும் எனதுன்னா உண்மை பொருள் நான் என்றா தன்மை பொருள் அப்புறம் ஒன்றும் குழப்பமாக இருக்கக்கூடாது அல்லவா என்று சொல்லி அப்புறம் அதுக்கு மேலே ஆனதுமை கோஷமும் இல்லைன்னு சொல்லி பஞ்ச கோஷம் நான் சாய்ச்சா இருக்கிறேன் எது இருக்கிறதோ அதான் நான் என்ற உணர்வு வரணும் அதுதான் ஆத்மா என்று விளக்கம் சொன்ன அவர்களும் திருந்தினாலும் சொல்லப்படுது அதனால் கோஷமோடு முழுவதும் அற நூறி நான் வாழியே நாங்கள் புத்தி ஆத்மாவில் இருந்தோம் அதை நாசம் செய்த அந்த குருநாதர் வரட்டும் கூற விறகு அறிய ஓதி நான் வாழியே வள்ளிநத்தி இடையினம் போட்டினோம் அறியனும் அதில் பாட்டிலே அரியதான் இருக்கு உபதேசிக்கும் உபாயம் இன்றிய மகாவாக்கியத்தை உபதேசித்த வள்ளல் வாழியே அப்படின்னா வீதவர்கள் பேர் விளிந்த நிலை சொல்லுவாங்க ஆகவே அப்படிப்பட்ட வள்ளல்னா இங்கே தலைவர்கள் பேர் தன்னையே கொடுக்கும் தலைவல்லல் பாட்டு வர்றதில்லை முத்திராமேசா வள்ளலை வணங்கி வாழ்ச்சிவா வல்லன்னா தலைவல்லு இடைவள்ளல் கடைவல்லல் என்று மூன்று வல்லல்களை பிரிப்பார்கள் பொருள் மட்டும் கொடுப்பவர்கள் கடைவல்லல் அதாவது கண்ணன் சங்க காலங்களில் பாரி காளி நாரி ஓரி ஆய் அஜிமான் என்று சொல்லக்கூடியவர்கள்லாம் பொருள் மட்டும்தான் கொடுத்தான் குமணன் என்று சொல்லக்கூடியவன் சங்க காலத்தை சேர்ந்தவன் தான் அவன் தலையாக கொடுத்தான் என் தலையை கொண்டு போய் கொடுத்து ஆயிரம் ரூபாய் வாங்கிக்குவோம் அப்படின்னா ஆயிரம் இந்த காலத்தில் பருவாயில் போடணும் ஆயிரம் அவன் தம்பி வேட்டி போட்டான் ஆட்சி காலவன் கற்றுக்கிட்டான் எல்லா காலத்திலும் அப்படித்தான் ஆட்சிக்கு வர பண்ணவன் வேட்டிருந்தான் கமிச்சிருந்தான் அப்படி கமிச்சி போட்டு வெட்டி ஓடி போயிட்டார் ஓடி போன பிறகு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தான் அப்போது அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு ஒரு காலம் படையை தேட்டிகிட்டு வந்தால் நம்ம செத்து போய் நம் பக்கம் குண்ட சேர்ந்துருமே மக்கள் ஆதரவு கொடுப்பாங்களே ஏதாவது கொண்டு போனவனே அப்படின்ட்டு அவ தலை கொண்டு வர ஆயிரம் பொண்ணுன்னு அறிவித்தான் இப்போ அறிவித்தாங்களே வேற வேற பொண்ணுக்கு எத்தனை பொண்ணு ஒரு கோடியோ ரெண்டு கோடி அஞ்சு கோடி அஞ்சு கோரை ரூபாய் என்ன அப்படிங்கிறாங்கல்ல யாருக்கு கொண்டு வந்தால் தெரியல பக்கத்துலேயே போக முடியாது அஞ்சு கோர ரூபாய் வைக்கிற மாதிரி அது ஆயிரம் பொண்ணு கொடுக்குறாங்கன்னு அறிவு கொடுத்தான் அது யாரும் போகிறாங்க அங்கே யாரும் விரும்பலாத என் மக்கள் எல்லாம் ஆ கும்மணன் மேலே பிரியம் என் தம்பி இளம் கும்மணன் ஐயன் கடைக்கலாம் போய்விட்டாங்க ஒரு புலவர் கும்மணன்கிட்ட பரிசீல் வாங்கிறதுக்காக போனார் போகும்போது ஆண்டு ஓட்டி ஆச்சு இனி போ அங்கே வாங்கிக்க போ அப்படின்ட்டாங்க ஆனால் தலை கொண்டாட ஆயிரம் மணி தரேன்னா அப்படியே சரி பார்ப்போம் கொண்டு வர சொல்லிட்டு போனார் கொண்டு போனார் போய் கண்டுபிடிச்சிட்டார் காட்டில் திரிஞ்சுக்கிட்டு தாடி மேத்து வச்சுட்டு இருக்காரு ஆள் ஐயா சாப்பிட ஆளே அது அப்புறம் இந்த மாதிரி நான் அங்கே போனேன் தம்பி தான் இருந்தான் ஆயிரம் முன்னும் தலை கொண்டு வான்னு சொல்கிறான் அப்படின்னு அப்படியா செத்து போனால் ஒரு பேசா ஒருவாக காட்டு யாரும் முன்னு இதா சாப்பிடும் முருகாலம் சாப்பிடும் ஆயிரம் பொண்ணா தலை வெட்டி போப்பான் அப்படின்ட்டு அவருக்கு கத்தி இருக்குல்ல ஆ கத்தி கொண்டு வந்து தெரிக்கிறதை கத்திக்கணும்ல சரி வெட்டி தலை குடிஞ்சுட்டார் என் பாருங்க தலையை கொடுத்தாருவா பொருள் கொடுத்தார் பொருள் கொடுக்குறோம் கடை வள்ளல் இவர் உடம்பு உறுப்பை கொடுக்குறாரு சிபிக்க கருவர்கள் எப்படி தான் தொடை குளிச்சி கொடுத்து கடைசி தானே உட்காந்தாலும் செலவு ஒரு புறாவுக்காக அப்படி போல இவங்கன்னா இடைவல்லல்கள் அப்புறம் என்ன பண்ணால் புனவர் கொள்ள விரும்புவார அவர் பிடிச்சார் அல்லவா சரி நீங்கள் நான் வர்ற வரைக்கும் இங்கே இருக்கணும் நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு அங்கே ஒரு கிளியோ என்ன குருவு கறந்தது அது ரத்தம் இருந்தது ரத்தில அங்கே ஒரு தேங்காய் காஜி போய் விழுந்துருந்தது அது எடுத்து தலை ரத்தத்தை தலை பிடி ஒரு சூழலில் மூளை போய் ஏன் விலங்குவோனா தலை கொண்டு வச்சுட்டேன் பார் ரத்தமெல்லாம் வெட்டின ரத்தம் பார் கத்தி பார் கத்தி ரத்தம் பிறகு அதுவாக கொண்டு போயிருந்தாள் அப்போ அவனுக்கு ஜென்மாந்திரி செஞ்ச ஒரு புத்தி மாறி போச்சு ஆடாடா நான் இந்த பதவிக்கா அண்ணனுக்கு உள்ள ஒன்று செஞ்சிட்டேனே அப்படின்ட்டு அழுதான் சரி அண்ணன் எங்க ஒண்ணே அது உடம்பாகவே பார்ப்போம் தலையோ தலையோட உடம்பு கடிச்சு காட்டுறாள் வா நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு உட்காந்துருக்க ஏ கூட்டி செஞ்சுட்டேன் நான் பாரு தலை பார்த்துக்கா தலை என்ன மண்ட ஓடுதான் மண்டிதான் இருக்கு ரத்தம் இருக்கு இந்த மாதிரி செஞ்சேன் ஏன் செஞ்சேன்னு சொன்னா உ புத்தி மாறுன்னு எனக்கு தெரியும் எப்படி ரத்த பாசம் இருக்குதான் செய்யும் ராவணன் செத்த பிறகு அழுதானா பாசம் இருக்குமா தான் தான் தோல் ஆடுன்னு சொல்லுவாங்களே அப்படி இருக்குதான் செய்யும் எனக்கு உடன்பிறப்பு இருக்கும் தங்கச்சி செத்து போச்சுன்னு இதே காலத்துல அழு கொஞ்ச நேரம் பாசம் இருக்குமா அது அடிய மனசுல தங்கி இருக்குமா அந்த பாசம் அது வெளிப்படும் வெளிப்படும் தலை கொடுத்தவர்த்தி தொடைய கொடுத்த ஒரு தண்ணிய கொடுத்தார் அப்படி போல இருக்க ஒரு இடைவொழல் போயிரு தலைவல யாரு உடம்பு கொடுக்கிறது இல்லை பொருளை அவர்களிட வள்ளல் யார் உலகத்திலே இந்த ஞானம் எதை போய் எதுக்காக கேட்கிறாங்க பொருள் வேணும்னு கேட்கணுமா இல்ல இடம் வேணும் கேட்கணுமா எதுவும் கேட்கறது இல்லை எப்படி ஜீவனோபாயம் பிரார்த்தரமாக கிடைய தீர்த்து அடைக்கிறாங்க அவர்களுடைய வாழ்க்கை ஆயுள் உள்ளவரைக்கும் கொடுப்பார் நம்பிக்கை உண்டு அது சமரச்சனை அது பிச்சை எடுத்தாலும் சரி இல்ல ராஜா மாதிரி ஜனக்கர் ஆட்சி பண்ண வாய்ப்பு சரி இல்ல பிராதர் மாதிரி கசாப்பாடு சரி இல்ல வியாபாரம் வச்சுக்கிட்டு சரி பிரார்த்தி எப்படி அப்படியா இருக்கட்டும் வேத கர்மத்தாலும் பிரார்த்தனை ஆணவமாகும் விவகாரங்கள் அவர் காவாகும் மாதவம் செய்யணும் செய்வார் வணிபம் செய்யணும் செய்வார் பூதலம் புறப்படைந்த பிறகு முயற்சிக்கு இடம் கொடுக்கறது இல்லை இடம் கொடுப்பாங்க சார் எது கிடைக்குதோ திருப்தி கிடைக்கிறாங்க இப்போ அஞ்ஞான காலத்துல எது கிடைச்சாலும் திருப்தி கிடையாது இது அஞ்ஞானம்னு பேர் பெற்றது விருப்பம் விரும்புகிறீர்கள் என்றார் எது கிடையாது சிறதா போகிறார் கிடைக்காத பெருசா இருக்கும் எந்த பொருளும் கிடைக்கிற வரைக்கும் பெருசா தெரியும் பாடுபடுவாங்க கிடைச்ச பொருட்கா இருக்கும் காசி இங்கிருந்து போகும்போது பெரிய கோயிலா இருக்கும் தரிசனம் கிடைக்கும் போறத நம்ம நாடு கோயில் பார்த்து பல கொள்ளுவாங்க அங்கே போனா ஒரு சின்ன கோயில் ஒரு தொட்டிக்குள்ள வச்சிருக்காரு புசுக்கள் கிடைக்கும் இங்க மீனாட்சி அம்மன் கோயில் இது மாதிரி அம்பாள் கோயிலாம் பெருசு பெருசா இருக்க அங்க போய் விசாலாட்சி கோயில் பார்த்து வீடு மாதிரிதான் இருக்கும் அந்த இந்த வண்ணப்பூண்டு கோயில் பார்த்தா அவருக்கு வீடு மாதிரி தான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அந்த சாப்பிடுவாங்க அவ்வளோ அதிகமாக தான் இருக்கும் சாப்பிடு பண்ண கூட பெருசாக இருக்கும் பரவாயில்லை அந்தவர்களுக்கு கிடையாது அங்கே வீடு தான் கப்பா எல்லாம் வீடு மாதிரிதான் இருக்கும் அப்போ நமக்கு என்ன ஏமாட்டம் என்ன இவ்வளோதெல்லாம் காசி சின்னதுங்க போல ஒவ்வொருவருக்கும் கிடைத்த பொருள் சின்னதாக போயிடும் கிடைக்க போ பெருசா தெரியும் காசுக்காக பெருசா போயிடும் அங்கே புதுக்காக போயிடும் பெருசா இருந்ததுதான் வெட்டி போட்ட தூளுங்க வந்து விட்டாங்க இல்ல அவரை தம்பி சொன்னானா நம்ம அவங்க இடத்த பிடிச்சுக்கிட்டே இருந்தாலும் மனசு புண்படுது அப்படி இந்த மாதிரி இடம் நினைக்கிறாங்க அவ்வளவு கோயிலுக்கு வேணும்